இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே பெரியார்களே அல்லாஹக்கு மிகப்பெரிய கருணை அருளை கொண்டு நல்லவைகளை கேட்பதற்கும் நல்லவைகளை பேசுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான் அல்லாஹக்கு நம் அனைவருடைய இந்த முயற்சியையும் பொருந்திக் கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக சென்ற வாரம் அதற்கு முந்தின சென்ற வாரமும் அதற்கு முந்தின வாரமும் சுரத்து நிசாவுடைய இருபத்தி திருவசனத்தை தான் ஓதினேன் சுரத்து நூருடைய இருபத்தி திருவசனத்தை தான் ஓதினேன் அந்த வசனத்தினுடைய தப்சீல்களையும் விதிமுறைகளை செய்வதற்கு முன்னால் அந்த வீட்டுடன் அந்த ஆயத்துடன் சம்பந்தப்பட்ட வீடுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலையங்கத்தில் மனிதனுடைய வீடு எப்படி அமைய வேண்டும் வீடு எப்படி கட்ட வேண்டும் வீட்டினுடைய நோக்கம் என்ன வீடு அல்லாஹா குஸ்ஹானு தாலாவின் புறத்திலிருந்து கிடைத்த ஒரு பிரத்யேகமான நியாமத் என்று சொல்லக்கூடிய சில முக்கியமான விடயங்களை குரான் ஹதீசுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது சென்ற வாரம் வகுப்பை நாம் முடிக்கும் பொழுதே வீடு கட்டுவதில் செய்யக்கூடிய அனாவசியமான செலவுகளை பற்றியும் வீண் வரியத்தை பற்றியும் ஓரளவு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது வீடுகளை கபறுகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் வீடுகளுக்குள்ளே குறானோதற்குரிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் வீடுகளுக்குள்ளே வீடுகளை தொழக்கூடிய வீடுகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் தொழுகைக்குரிய இடங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் சென்ற வாரம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது இதே போல தான் அலி வசல்ல சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் நான் உங்களை உங்களில் அநேகமானவர்களை நரகலோகத்தில் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லியும் சல்லு அலிவசல்லம் பெண்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அன்பான தாய்மார்களே சகோதரிக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஹதீசை மையமாக வைத்துத்தான் அந்த காலம் பெண்களிடம் நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கிறது வீடுகளில் உண்டியல் சேர்க்கக்கூடிய பழக்க வழக்கம் இருந்திருக்கிறது எல்லா வீடுகளை பொறுத்தவரையிலும் தர்மம் கொடுப்பதற்காக வேண்டியும் சதக்கா போடுவதற்காக வேண்டியும் ஒரு உண்டியல் முறை இருந்திருக்கிறது என்ன செய்வாங்கன்றிருந்தால் அதுல காசை போட்டுட்டு போவாங்க ஒரு வேலைக்கு போகும் காலையில பாடசாலைக்கு போகக்கூடிய சிறுவனும் அதுல ஒரு உண்டியல்ல அந்த உண்டியல்ல காசை போட்டுட்டு போவார் இதே போலத்தான் சிற்கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் பார்த்திருக்கிறோம் பிடி அரிசி என்பதாக சுபகான மதரசாக்களே அதனால் ஓடிக்கொண்டிருக்கும் எப்படி என்று சொன்னால் பவளைக்கு மத்தியான சாப்பாடை சமைப்பதற்கு முன்னால் அல்லது சாப்பாடு அவர்கள் சமைப்பதற்கு முன்னால் ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு குடத்தில் போட்டு விடுவார்கள் இதுக்கு சொல்லுவாங்க பிடி அரிசி என்பதாக எப்ப குடன் நிறையுமோ அன்றைக்கு அந்த அரிசியை கொண்டு போய் ஒரு தேவையான ஒரு மிஸ்டினுக்கு ஒரு அல்லது ஒரு தேவையான ஒருவருக்கு அல்லது ஒரு மதரசாவுக்கு அந்த அரிச கொண்டு போய் கொடுத்து விடுவார்கள் இது ஒரு நல்ல பழக்கம் வீடுகளுக்குள்ள எந்த நாளும் ஏதாவது கொஞ்சம் சதக்கா கொடுத்துடுவோமே ஏதாவது கொஞ்சம் தர்மம் செஞ்சிருவோமே உண்டியல் பிடிப்பு உண்டியல் போடுவது இதே போல பிடியரசி இதேபோல வீட்டு ஒரு நீயற்றி வைத்துக் எங்களுடைய வீட்டுக்கு வந்துவிட்டு போகக்கூடிய யாரு வந்துட்டு போனாலும் சரி அவரை நாங்கள் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டோம் ஏதாவது ஒன்றை கொடுத்துத்தான் அனுப்புவோம் ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும் ஒரு சாதாரண பொருளாக இருக்கட்டும் அதை நாங்கள் சாதாரணம் என்று பார்க்க தேவையில்லை நாங்கள் வச்சுக்கொள்வோம் மனதில் ஒரு நீயத்தை எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் சரி ஒரு மிளக்கு தண்ணீராவது குளித்து விட்டு போகட்டுமே ஒரு தேநீர் அறந்து விட்டு போகட்டுமே ஒரு சின்ன புல் அவர்கிறது அந்த புள்ளையையும் வெறும் கையோடு அனுப்ப மாட்டோம் வீட்டில் இருந்து ஒரு பென்சில் இருக்கிறது அதை கையில கொடுத்து அனுப்புவோம் இதை எடுத்துக் கொண்டு அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய வீடுகளையும் கொடுக்கக்கூடிய வீடுகளை ஆக்க வேண்டும் எது வீட்டுக்குள்ள வரக்கூடியவரும் எடுத்துக்கொண்டு நினைக்க வீடுகளை இதே போல தான் வீட்டுக்கு வரக்கூடிய யாசகர்கள் யாரும் திருப்பி அனுப்பிவிட வேண்டாம் கேட்டு வரக்கூடிய சொல்லும் பொழுதே அன்புக்குரிய சகோதரர்களே உங்களுக்கு தந்த நியமத்தில் ஒரு பகுதியை கொஞ்சம் கேட்டுவாரார் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு செல்வந்த உடை இல்லை நோயில் வாடிக்கொண்டிருக்கிறோம் உதவி செய்ய கேட்பார்கள் இன்னொரு போய் ஒரு ஆலயமடைத்தில் போய் கேட்பார்கள் யாசகம் கேட்பார்கள் எங்களுடைய பள்ளிக்கு ஒரு பயானுக்கு வாருங்களேன் எங்களுடைய இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதுக்கு வாருங்களேன் சொல்லி யாசகம் கேட்பது போன்ற அவர்களும் ஒரு அழகான முறையின அழகான முறையின ஏதாவது ஒன்றை கேட்டால் நாங்கள் அதை கொடுக்காம இருக்க மாட்டோம் நாங்கள் மக்களாக நாங்கள் ஆகிவிட வேண்டும் எனவே தான் சொன்னாங்க செல்லம் பெண்களை பார்த்து பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் பெண்கள் அதிகமாக வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடம் அது வீடுகளாகத்தான் இருக்கும் எனவே வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஹதியாக கொடுக்கக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய சதப்பாக கொடுக்கக்கூடிய மனோபக்தவம் உள்ள பெண்களாக எங்களை ஆக்கிக் வேண்டும் இதுவும் வீடுகளுக்குள் இருந்து வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது இதே எங்களுக்கு இன்னும் ஒரு இருக்கிறது வீட்டை வாழ்க்கையை அலிவசல்லிருந்து படுக்கைக்கு போகும் வரைக்கும் நடவடிக்கைகளுக்கும் அழகான சொல்லித்தார்கள் அழகானியர்களே இந்த பாடமாக்கி ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையில் அவன் ஓதி வருவான் என்றால் நிச்சயமாக சொல்ல முடியும் அவனுடைய எந்த ஒரு நேரமும் வீணாக மாட்டாது அனைத்துமே வணக்க வழிபாடாகத்தான் கருதப்படும் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் எலும்பினார் காலையில சஹஜத்துடைய தொழுகைக்கு எலும்பும் பொழுதே என்ன துவா ஓதுகிறார் அலமதுலிமாத்தனி அல்லந்து விட்டார் அல்லாஹவை எலும்பினருமே வெளியே வரப்போகிறார் முடித்து விட்டார் அல்லாஹு அல்லாஹும் என்று சொல்லக்கூடிய ஆவோதுவார் இப்படியாக உடுப்பு மாத்துவார் உடுப்ப கலட்டிவிட்டு சொல்ல போனாக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே பொறுத்தவரையில அவன் உடுப்பு கலட்டுவதாக இருந்தாலும் அவன் வெளிவாசலுக்கு போவதாக இருந்தாலும் அவன் நித்திரை செய்வதாக இருந்தாலும் அவன் உணவு உண்ணுவதாக இருந்தாலும் தன்னுடைய மனைவியுடன் நடத்தக்கூடிய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் அனைத்துக்குமே அனைத்து கட்டங்களுக்குமே அனைத்து சந்தர்ப்பங்களுக்கும் செல்லல்லாக மிகவும்ி அன்புக்குரிய பெரியார்களே சகோதரிகளே இந்த விஷய உண்மையை சொல்ல முடியும் எங்கள் அநேகமானவர்களுக்கு அனைவருக்குமே ஒரு துவா பாடம் என்ன துவா பாடம் வாகனத்தில் ஏறி பயணமிக்கக்கூடிய துவா பாடம் ஏன் காரணம் வாகனத்திலே சுகா நல்லா எல்லாரும் குழந்தைகளும் சில இடங்கள்ல பார்த்திருக்கிறோம் டிரைவர் மாதிரி இருக்கிறாங்க அவங்க மாற்று வரத்தை சகோதரர்கள் அவர்களுக்கு இந்த துவா பாடம் அவர்களுக்கும் இந்த துவா ஓதுறாங்க ஏன் காரணம் உண்மையிலேயே இந்த துவா ஓதும்பொழுது ஒரு ஒரு யோசனையும் வரும் வீட்டுக்குள்ள போகக்குள்ள துவா ஓதாத சமூகம் அல்லது பள்ளி உள்ளுக்கு போகும் பொழுது துவ மறந்த சமூகம் உடுப்பு கலட்டும் பொழுது துவா ஓத வேண்டுமே என்ற உடுப்பு உடுக்கும் பொழுது துவா ஓத வேண்டுமே என்பது தெரியாத சமூகம் ஏன் பிரயாணத்தில் மாத்திரம் இந்த துவாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க கேட்டால் பயங்கரமான ஒரு கட்டத்தை சந்திக்க முடியும் ஒரு எக்ஸிடன் நடக்கலாம் ஒரு ஆபத்து ஏற்படலாம் ஒரு தீங்கி ஏற்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அனைத்து வகையான காரமானங்களையும் அனைத்து வகையான பாதுகாப்பையும் நாங்கள் தேடிக் கொள்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான தாய்மார்களே பிரயாணத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிரயாணிக்கும் பொழுது வாகனிக்கும் பொழுது எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ இதே அன்றாட வாழ்க்கையில் உள்ள துணை துவாக்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விட வேண்டாம் உணவு உண்ணும் பொழுதும் நாங்கள் துவா எங்களுக்கு சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அங்கு வீணர்கள் அதாவது அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு குறைய வைத்து படைத்திருக்கிறான் நாங்கள் அவர்களை கண்டால் உள்ளத்தால் எங்களுக்கு கேட்க நாங்கள் ஒரு துவாதி கொள்வோம் என்ன துவாதி கொள்வோம் அவரை சோதித்து விட்டு அல்லாஹ் என்ன ஆவியத்தாக படைத்தானே அவனுக்கு எல்லா புகழும் அலமதுலாம் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே சந்தர்ப்பி சந்தர்ப்ப சந்தர்ப்பத்திலும் நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அவைகள் எங்களுடைய வாழ்க்கையை இருக்க வேண்டிருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையாகத்தான் இருக்குமே தவிர விக்கிருக்கு முரண்பட்ட வாழ்க்கையாக இருக்க முடியாது ஏன் காரணம் தும்பிவிட்டாலும் அலமது இல்லா இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மூச்சை எடுப்பதற்கும் வழிகாட்டி இருக்கிறது மூச்சை விடுவதற்கும் வழிகாட்டியிருக்கிறது ஹதீசுகள்ல வந்த பிரகாரம் அதுல எதையுமே கூட்டாமல் எதையுமே குறைக்காமல் பாடமாக்கிக் கொள்ள நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் எதையுமே கூட்ட முடியாது எதையுமே குறைக்கவும் முடியாது எந்த வார்த்தையை சல்லாஹூ அலைவசல்ல ஓதினார்களோ அதே வார்த்தையை தான் நாங்கள் ஓத வேண்டும் அதே வார்த்தையை தான் நாங்கள் பாடமாக்க வேண்டும் சிறார்களுக்கும் கற்றுக் பெரியவர்களும் பாடமாக்குவோம் பாடமாக்கியதை வாழ்க்கையில் ஓதுவோம் ஓதி அல்லாவுடைய பொருத்தத்தை அல்லாஹுடைய அன்பை அடைந்து கொள்ள நாங்கள் முயற்சிப்போம் அதுல ஒன்றுதான் வீட்டுக்குள்ள போகும்பொழுதும் துவா இருக்கிறது வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுதும் துவா இருக்கிறது நாங்கள் வீட்டுக்குள்ள இருந்து ஒருவரை வழிஎடுப்பும் பொழுதும் துவா இருக்கிறது வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது இதே போல வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு ஒருவரை நாங்கள் வழி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைகளை பாடசாலைக்கு வைக்கிறார்கள் பத்திரமா போய் வாருங்கள் தலைய தடாவி சந்தோஷமாக வைக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன துவா ஓத வேண்டும் நான் எதை சொல்லி என்ற குழந்தைகளை அனுப்ப வைக்க வேண்டும் சுஹானல்லா இஸ்லாம் எங்களை அனாதைகளாக விட்டுவிடவில்லை எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த சந்தர்ப்பத்துக்கு பொருத்தமான அந்த சந்தர்ப்பத்துக்கு தேவையான துராக்களை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது எனவே வீடுகளுக்குள்ள நுழையும் பொழுதும் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுதும் வீட்டுக்குள்ளிருந்து யாரையாவது வழி அனுப்பி வைக்கும் பொழுது கணவன் காலையில் தொழிலுக்கு போறாரு என்ன சொல்லி அனுப்ப வேண்டும் கனவனை நாங்கள் எப்படி அனுப்பி வைக்க வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே இஸ்லாமத்தை படிப்போம் அதை வாழ்க்கையில் கொண்டு வருவோம் வாழ்க்கையில் இஸ்லாமத்தை வெளிப்படுத்துவோம் அதுல உண்டு தான் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது இப்படியான எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னாங்க ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அவர் அல்லாஹுடைய நுழைந்தார் விஸ்மில் சொன்னாரு சந்திர்ப்பு அந்த துவாவை ஓதினாரு துவாவை ஓதிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தார் அந்த வீட்டுக்குள்ள போனவரு அவரு சாப்பிடும் சாப்பிடும் பொழுதும் அந்த துவா ஓதிவிட்டார் பசியில போனாரு மனைவி அழகான சாப்பாடு சமைத்து விரித்து வைத்திருக்கிறார் தன் கணவன் வரும் வரைக்கும் கணவன் வந்து விட்டார் உட்கார்ந்து அல்லாஹுடைய பேரை சொல்லி ஆரம்பித்தால் கால ஷேத்தான் சொல்லுகிறானாம் வலா அஷா அலக்கும் ஹாஹூனா இந்த ஊட்டுக்கு உங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் இல்ல உங்களுக்கு இங்க சாப்பாடும் இல்ல ஏன் வர் நுழையும் பொழுது அல்லாஹுடைய பேரை சொல்லிவிட்டார் இவர் சாப்பிடும் பொழுது விஸ்மர் சொல்லிவிட்டார் எனவே இவருடைய சாப்பாட்டில் உங்களுக்கு பங்கு கிடைக்க மாட்டாது இருப்பிடத்தில் உங்களுக்கு இருப்பிடம் ஒரு மனிதர் வீட்டுக்குள் உழைந்தாரு அல்லாஹுடைய பேரை சொல்ல இல்ல சும்மா அப்படியே வாராரு கையில போன் பேசி பேசி வீட்டுக்குள்ள வாராரு யாருக்கோ ஏசி கொண்டே வீட்டுக்குள்ள வாராரு அல்லது சும்மா ஒன்றும் பேசாம ஏதோ முழுங்கிலாளுமாறு வீட்டுக்குள்ளவாராரு வரம் எது குறிஸ்மல்லா இந்த துலிஹி அல்லாஹுடைய பேரச் சொல்லவும் இல்ல அப்படிப்பட்ட கட்டத்தில் ஷத்தான் சொல்லுகிறானாம் அது ரக்து முல் மபீத் உங்களுக்கு தங்குபடம் கிடைத்து விட்டது தங்குபடம் சொல்லுகிறான் அது ரத்து தங்குபடமும் கிடைத்து விட்டது சாப்பாடும் கிடைத்து விட்டதுல்லாஹி அலகி இந்த ஹதீச ரிவாயத்துக்கு இருக்கிறாங்க எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே வீட்டுக்கு நுழையும் பொழுதே அல்லாஹுடைய வீட்டுக்குள்ள இருக்க கூறுதலுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்ன துஆ அல்லாஹும இன்னா அல்லாஹும இன்னி بسم الله ولجنا وبسم الله خرجنا وعلى الله ربنا ரக்கல் இந்த துஆ எங்களுக்கு கேட்க நாங்க ஓதுவோம் ஓதக்கூடிய ஆளுக்கு கேட்கவர் ஓதுவாரே அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்துக்கு சலாம் சொல்லுவாரே எப்படிப்பட்ட சலாம் என்றால் தூங்கி இருக்கக்கூடிய ஒருவரை விழிக்க செய்யவும் மாட்டாதே அதாவது விழித்திருக்கக்கூடிய ஒருவருக்கு கேட்கக்கூடிய சலாபாக இருக்கும் விழித்திருக்கக்கூடிய ஒருவருக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தத்தை உயர்த்துவாரே தூங்கி இருக்கக்கூடிய ஒருவரை விழிக்க செய்யாத அளவுக்கு அவர் அந்த சத்தத்தை செலாம் சொல்லும் பொழுதே அவர் அதை பாதுகாத்துக் வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தையும் வெளமாக்கள் மிக அழகாக வீட்டுக்குள்ள போகும் பொழுது இந்த து ஆத வேண்டும் பாடமிட்டு பாடமாக்கி இந்த து ஆத பழகிக் கொள்ளுங்கள் இரண்டாவது வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது கடைக்கு போகிறோம் பள்ளிக்கு போகிறோம் அடுத்த வீட்டில ஒரு ஒரு நோயாளியை பார்க்க போகிறோம் வீட்டை விட்டு வெளிக்கிழமை என்று சொன்னால் சொல்லுகிறானாம் அவனுக்கு சொல்லப்படும் அவருக்கு சொல்லப்படும் நீங்கள் பாதுகாப்பு பெற்று விட்டீர்கள் உங்களுக்கு போதும் விட்டீர்கள் உங்களுக்கு அது நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதாக அவருக்கு நன்மாராயம் சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு துவாவு அல்லாஹு அது இல்ல என்றாபிலையும் இதே போன்ற இன்னும் பல இடங்களிலையும் இணையதளங்களின் ஊடாகவும் இந்த துஆக்களை உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் எனவே இந்த ஆக்களை பாடமாக்கி வாழ்க்கையில ஓத பழகங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே இவைகள் தான் சல்லு அலைவசல்லம் எங்களுக்கு காட்டித் தந்த அழகான பழக்கம் வழக்கங்கள் வெளிய போகிறோம் எழுதி ஒட்டி வைத்திருக்கிறாங்க ஞாபகம் வருவதற்காக வேண்டி பிரச்சனையான கர்மம் ஒட்டுவதன் காரணமாக என்பதல்ல வீட்டை விட்டு வெளியே போவதும் ஒரு கட்டத்தில் அலகான ஒரு துவை சொல்லித் தந்திருக்கிறார்கள் அந்த துவை நான் ஓத போகிறேன் என்று நீயத்தை செய்து அந்த துவாவை நான் ஓத பழக வேண்டும் இதே போலத்தான் குழந்தைகளை வழி அனுப்புகிறோம் இந்த கட்டத்தில் ஒரு முக்கியமான குறிப்பை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அநேகமாக குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்பும் நடைபெறக்கூடிய சில அநாச்சாரங்களை பற்றி இந்த கட்டத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் தாய்மார்கள் வீட்டுக்கு வெளியே வந்து நிற்பார்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வாகனம் வரும் வரைக்கும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்திருக்கூடிய தாயை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட உடை எப்படிப்பட்ட ஆடை வயன் டிரைவர் யாரு மகளமான ஒருவரா இவைகளை பார்க்கும் பொழுது மிகவும் கூச்சமாக இருக்கிறது வெக்கமாகவும் இருக்கிறது எங்களுடைய முஸ்லீம் பெண்கள் இஸ்லாமியர்கள் அன்புக்குரிய தாய்மார்களே அன்பான சகோதரிகளே உங்களை கண்ணியிருக்கிறான் குழந்தைகளை இப்படியான முறையில் அதபான முறையில் அகலா பண்பாடுகளை பேணி அவர் என்ன செய்ய வேண்டும் ஒரு தாய் தன்னுடைய வீட்டுக்குள்ள குழந்தைகளை அழகுப்படுத்தி அலங்கரித்து பாடசாலைக்கு தயார் செய்து புத்தகங்களை அடுக்கி வைத்து எல்லாம் செய்து விட்டு ஒரு உஸ்தி அக்காஹு ஒரு தாய் தண்ட குழந்தை அனுப்பி வைக்கிறார் என்று சொல்லக்கூடிய துஆ ஓதி ஒரு தாய் ஆசீர்வதித்து அந்த புள்ளைக்கு துவா செய்து அந்த கண்குறிச்சியாக என்று சொல்லி அல்லாவிடத்தில் மண்டாடித்தான் அந்த வீட்டை விட்டும் தாய் அனுப்பி வைக்கிறாள் அந்த சின்ன பிள்ளையாக இருந்தால் அந்த குழந்தைய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகரமா ஒரு ஆண்புல அது நாணவாக இருக்கவும் மேலும் வாப்பவாக இருக்கவும் மேலும் சகோதரனாக இருக்கவும் மேலும் அல்லது அல்லது உங்களுடைய உங்களுடைய மாப்பாவாக இருக்கும் அப்பாவாக அந்த குழந்தையுடைய அப்பாவாக இருக்கோம் யாரோ ஒருவர் அழைத்துக் கொண்டு போய் அந்த குழந்தைய ஒரு வாகனத்தில் ஒரு டிரைவரிடத்தில் ஒப்படைக்க ஒப்படைத்துவிட்டு வரக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் பேணிக் கொண்டால் மிகவும் அழகானதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய புத்திமதியையும் இந்த கட்டத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் ஏன் சொன்னால் அதன் மூலமாக நடைபெறக்கூடிய அனாச்சாரங்களை பார்க்கும் பொழுதே அது பெரிய ஒரு இடத்தை எட்டிப்பிடித்திருக்கிறது அதை பெரிய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது அதனை பற்றி பேச வரவில்லை என்றாலும் கூட குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியனு மாத்திரமல்ல கணவன் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுதும் இப்படியான நீங்கள் திரும்பி வரும் பொழுதே ஹலாலான உணவை எடுத்துக் கொண்டு வாருங்கள் ஹராத்தை சேர்க்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி இம்சாரி ஐயாவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான தாய்மார்களே வீடு என்று சொல்லக்கூடியது பள்ளி உள்ள போகும்போது பள்ளியை விட்டு வெளியே வரும்பொழுது உங்களுடைய வீடுகளை கபறுகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் ஏன் கபர்ல தான் குரானோதரவு இல்ல கபர்ல தான் தொழுகை இல்ல கபர்ல சிக்கிடு இல்ல கபர்ல எந்த ஒரு அமலும் இல்ல அது ஓய்வெடுக்கும் இடம் அப்படிப்பட்ட இடமாக உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்க வேண்டாம் அந்த வீட்டில தொழுகையும் எதுக்குமே இல்ல அந்தியாக இருக்கிறது நிச்சயமாக என் பெருமின்பை தில்லதில் எந்த வீட்டில சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷேத்தான் விரண்டு ஓடி பொதுவாக இது ஒரு நாளைக்கு செய்ய அமல் அல்ல எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது புதிய வீட்டுக்கு ஊடி குடி போகும் போது உலமாக்களை கொண்டு வந்து சூற பக்கரா ஓதிவிடுவார்கள் இது ஒருவர் நீங்க ஓதுங்கோ இது நீங்க ஓதுங்கோ இஸ்லாமத்தில் ஹயர் பண்ணி அமல் செய்யறது இல்ல வாப்பா இஸ்லாமத்தில் ஹயர் பண்ணி அமல் செய்யறது இஸ்லாத்தில் அது பதில் ஹஜ் ஒருவர் பண்ணும் நேரடியாக வந்தது மாட்டாது மாட்டாது என்று சொல்லி மட்டும் வந்த ஒரு பிரத்யேகமான ஒரு அமல் ஹஜ் பதில் பதில் ஹஜ்ஜு செய்யலாம் ஒருவர் ஹஜ்ஜு செய்யாம மௌத்தாகிவிட்டார் அவருடைய அனந்தர சொத்தை பிரிப்பதற்கு முன்னால் அந்த அனந்தர சொத்திலிருந்தே ஒருவர் ஒருவரைக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை இருத்தே நாங்கள் அவருக்கு சார்பு ஒருவரை அனுப்பி வைப்போம் மட்டும் சொந்தமானது அது போக நாங்கள் என்ன செய்கிறோம் அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் அக்கம் பக்கத்தில் உலமாக்களை எல்லாம் அழைத்து வீட்டில் நல்ல விஷயம் நல்ல விஷயம் தல்ல ஆனால் அது அவர்கள் ஓதினால் ஓதியவர்களுக்கு நன்மை கிடைக்கும் நிச்சயமாக எந்த இடத்தில் ஓதினார்களோ அந்த இடத்துக்கும் பாக்கியங்கள் கிடைக்கும் ஆனால் இங்க சொல்லப்பட்டது சொல்றாங்க நீங்க குரான் பழக்கத்தை உருவாக்கி உங்களோட மனைவி கோத சொல்லுங்களுக்கு கோதச் சொல்லுங்க தாய் கோதச் செல்லுங்கோ உங்களோட தகப்பனுக்கு நிச்சயமாக சேர்த்தான் அப்படிப்பட்ட வீடுகளை விட்டும் விரண்டோடுகிறான் என்ற கருத்தை சல் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றது இதே فيه போலூதி என்ற கருத்தையும் வீடுகளுக்கு மன்னிப்பான குரானை மூடி வைத்து விட்டோம் வேற ஒன்றை திறந்து விட்டோம் டெலிவிஷனை திறந்து விட்டோம் டிவியை திறந்து விட்டோம் டிஸ்க் அண்டனா மேலே வீடுகளுக்குள்ள அன்புக்குரிய தாய்மார்களே அன்பான சகோதரிகளே இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இந்த படங்களை பார்ப்பதன் மூலமாக ஆபாச காட்சிகளை பார்ப்பதன் மூலமாக தமிழ் படங்களை பார்ப்பதன் மூலமாக சினிமா பட பின்னால் நாங்கள் என்னுடைய காலத்தை கலைப்பதன் காரணமாக வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பது தெரியுமா குரானை மூடி வைத்து விட்டோம் சுருத்து பக்கராவை மறந்துவிட்டோம் தொழுகையை மறந்துவிட்டோம் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வீடுகளுக்கு என்ன காட்சிகள் இணைகளுக்கு மத்தியில் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் வளர்ப்போம் என்றிருந்தால் அந்த குழந்தைகளைக் கொண்டு நாங்கள் எதை எதிர்பார்க்கப் போகிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே வீடுகளை இஸ்லாம் வீடுகளுக்குள்ள இருந்தே குரானுடைய ஓசையை வெளிப்படுத்துங்கள் அல்லா சொல்லுகிறான் வகையை நீங்கள் ஓதுங்கள் நீங்கள் முதல் என்று சொல்லி குரான் சொல்லி இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான தாய்மார்களே வீடுகளை அப்படிப்பட்ட பரிசுத்தமான இடங்களாக மாத்துங்கள் இதே போலத்தான் வீட்டில ஒரு சொ ஒரு பகுதியை ஒதுக்கி வையுங்கள் பெண்களுக்குரிய தொழுகைக்குரிய இடம் என்பதாக வீடு கட்டும் பொழுதே அநேகமான வீடுகளில் சுஹான் இருக்கும் ஆனா தொழுகைக்கு இடம் இருக்க மாட்டாது அநேகமான வீடுகளில் எல்லாமிருக்கும் ஆனா தொழுகை கண்டு ஒரு பிரத்யேகமான இடம் இருக்குமா என்று கேட்டால் அது எங்கேயும் தொழுகு கொள்ளலாம் எல்லா இடமும் சுத்தம் தான் அன்புக்குரிய தாய்மார்களே அப்படியல்ல ஹரீஷ்கள வந்திருக்கிறதே சொல்லல்லாஹ் ஒரே சொல்லம் இடத்துல அவர் பெண்மணி வந்து சொல்றா யார் அசூல் அல்லா என்ன என்னுடைய மதிப்பு நான் ஆசைப்படுகிறேன் யார் அசூல் நான் ஆசைப்படுகிறேன் அந்த தத்திய பைத்தி எந்த வீட்டுக்கு நீங்க வர வேண்டும் என்ற வீட்டுல நீங்க தொல வேண்டும் அந்த இடத்தை நான் என்ற தொலக்கூடிய இடமாக நான் ஆக்கிக் கொள்ளப் போகிறேன் நான் அதை செஞ்சித்தாரேன் எனக்கு பின்னால வருகிறேன் சொல்லி போட்டு வாக்களித்தது போன்றே பிறப்பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டுக்கு போய் கேட்டாங்க ஐநூல்லி உங்களுடைய வீட்டில் எந்த இடத்தில் நான் தொலை நீங்க விரும்புறீங்கன்னு கேட்டாங்க வீட்டினுடைய காட்டினால் அந்த பெண்மணி இந்த இடத்தில தொழுதான் நல்லம் என்பதாக எலும்பி நின்று சொல்லி தொழித்தார்கள் அதற்கு பிறகு அந்த பெண்மணி அந்த இடத்தை தன்னுடைய தொழக்கூடிய இடமாக ஆக்கி கொண்டால் என்று சொல்லி தாய்மாரே வீடுகளுக்குள்ள தொகைக்கென்று சொல்ல ஒரு மெஹராபி அமைத்துக் கொண்டார்கள் அந்த இடத்துலதான் நான் சொல்லுவேன் அந்த இடத்தில்தான் தாய்மார்களே வீடுகள் உங்களுடைய இருப்பிடங்கள் உங்களுடைய கோட்டைகள் அதுக்குள்ளதான் எனவே தொழுகைக்குரிய இடத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் இதே போலத்தான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் வீடுகளுக்குள்ள வரவேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விடயம் தான் ஒரு சின்னொரு லைப்ரரி சின்னொரு நூலகம் வீடுகளுக்குள்ள நூலகம் பல வகையான கிதாபுகள் ஹு கி தாபுகள் இருக்கிறது இதே போல நியாயமான சீரீஸ் இருக்கிறது நியாயமான ஆடியோ வீடியோ சீரி இருக்கிறது இஸ்லாத்தை பத்தி பிள்ளைகளுக்கு தேவையானது நீங்க படத்தையும் அந்த நல்லது இந்த பிஸ்டிவிய கேளு இதுக்கு பிரயோசனமாக இருக்கும் இந்த நியூஸ கேளு இந்த பயான கேளு இவருடைய ஸ்பீச்ச கேளு இதுல வீடியோ இருக்கிறது இதுல ஓடியோம் இருக்கிறது எங்களுடைய வீட்டுக்கு வந்தா ஒரு அன்புக்குரிய தாய்மார்களே வரக்கூடியவரும் நல்லத கேட்டுட்டு போவாரு நல்லதை எடுத்துக்கொண்டு போறாரு புத்தகங்கள் இருக்கிறது நல்ல இஸ்லாமிய இஸ்லாமிக் மேகசின்ஸ் இருக்கிறது இதை கேட்கிறாங்க இதை படிக்கிறாங்க சுஹானல்லா அந்த பிள்ளைகளுக்கும் அந்த வீட்டுக்குள்ள வந்தவரும் அறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அளவுக்குரிய ஒரு சின்ன ஒரு நூலகம் ஒரு லைப்ரரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் உளமாக்கள் எழுத மறக்கவில்லை அதையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வீடும் ஒரு நூலகமாக இருக்க வேண்டும் அங்கிருந்த அறிவு பெண்கள் கி எழுதலாம் பெண்களுக்கு அழகான முறையில் எழுத்து தரமுள்ள வளம் உள்ளவர்களுக்கு வீடுகளை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லா அதற்கும் வாரத்தில் நேரடியாக போய் இன்ஷா அல்லா ஹதீஸ் இந்த குரானுடைய தசீருக்கு நாங்கள் போவோம் மூணாவது என்ன கடைசியான விடயம் என்னவென்று சொன்னால் கொஞ்சம் சொல்லுவாங்க வீட்டை பார்த்து இது ராசி இல்லாத வீடு என்பதாக வீட்டில் அவசகுணம் இருக்கிறது நன்றாக இருந்தோம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நோயாளியாக மாறிவிட்டோம் இப்படியான முறைப்பாடுகளை நாங்கள் வளமையாக கேட்டுவாரோ இதை பற்றி இதை பற்றி இஸ்லாம் என்ன பேசியிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது சொன்னாங்கிறது அல்லது நாங்கள் ஒண்ட வெச்சி ஒண்ட இப்படியாக சொல்லுவது இஸ்லாத்தில இல்ல அதை இஸ்லாம் முட்டாக தடுத்திருக்கிறது பறவைகளை பறக்கவிட்டு பால் பார்த்து மை பார்த்து இப்படியான சில விடயங்களை நாங்கள் முடிவு செய்திருக்கிறதே இது இஸ்லாத்தில மிக வன்மையாக கண்டிக்கப்பட்ட உண்டு ஆனாலும் கூட மூணு விடயங்களை பொறுத்தவரையில சல்லாஹல்ல எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த மூணு விடயத்திலும் அவசகுணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கலாம் இருக்கின்றால் இந்த மூணு தான் இருக்க வேண்டும் இந்த மூணையும் அதுல ஒன்று தான் வீடு வீட்டு மனை இப்படியான ஒரு சம்பவம் நபீனுடைய காலத்தில் நடைபெற்றது ஒரு மனிதர் வந்தா நபீனத்தில் யாரோ சூழல்லா து அதிகமான பணம் சம்பாதிச்சோம்னால இன்னும் ஒரு வீட்டுக்கு நாங்க மாறினோம் அங்க போனா எங்களுடைய பணம் குறைய ஆரம்பித்து விட்டது என்னுடைய எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே போய்விட்டது இதை கேட்டுவிட்டு சொன்னாங்க அந்த வீட்டை அப்படியே நீங்கள் விட்டு விடுங்கள் அதை விட்டு விட்டு நல்ல ஒரு வீட்டுக்கு நீங்க மாறிவிடுங்கள் உங்களுடைய இந்த ஹதீசை போன்றவர்களும் சஹி என்பதாக இடம் கண்டிருக்கிறார்கள் எனவே தான் ஷேக் உசைமின் ரஹமத்துலாஹே சவுதி அரேபியாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் இப்படி சொல்லுகிறார் مشبوب يجعل الله بحكمته مع مصاحبته اما ضررا او فوت منفعه او نحو ذلك وعلى هذا فلا باس ببيع هذا البيت والانتقال الى بيت الى بيت الى بيت غيره لعل الله ان يجعل الخير فيما ينتقل اليه في كما التي واه تقولون சமகாலத்தினுடைய வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஆலயம் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு கட்டம் எங்களுடைய வீடுகளுக்குள்ள ஏற்பட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய நாட்ட பிரகாரம் தான் நடந்திருக்கிறது இதுவும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த வீட்டில் நாங்கள் தொடர்ச்சியாக இருப்பது கூடாது பொருத்தமில்ல இந்த வீட்டை நாங்கள் வித்து விடுவோம் இன்னும் ஒருவருக்கு நாங்கள் வீட்டை மாறிவிடுவோம் என்று சொல்லக்கூடிய முடிவுக்கு நீங்கள் வந்து விடுவது நல்ல கருத்தை காலத்தின அநேகமான இருக்க மாட்டாது அதுக்கு வீடு காரணமாக இருக்க மாட்டாது வீட்டுக்குள்ள பார்த்து விட்டு சுபகம் இல்லாம ஒரு முதலாவது வரவேண்டிய பழக்கம் அதிகாலை வேலை தொழுகை ஜமாத்துடன் பழக்கத்தை வீடுகளுக்குள்ள ஆண்கள் பள்ளிக்கு போக வேண்டும் பெண்கள் வீட்டில் இதே சந்தர்ப்பத்தில் பழக்கத்தை வீடுகளுக்கு ஏற்படும் என்றால் அவர் மாறிதில் குற்றம் இல்லை ஆனால் நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லாஹுடைய எனக்கு ஏற்பட்டது ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையுடன் அந்த இடத்தை இன்னும் விட்டுவிட்டு கொடுத்துவிட்டு நாங்கள் அந்த இடத்தை விட்டு மாறி போவது குற்றம் இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்தை மிகவும் அழகாக எதிரி வைத்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நம் அனைவருடைய வீடுகளையும் ஹயிர்களும் மரக்கத்துகளும் நிறைந்த வீடுகளாக ஆக்கி வைப்பாடாக அனைத்து வகையான சரல்களை விட்டும் நம் அனைவருடைய வீடுகளையும் அல்லா பாதுகாப்பான பண்பாட்டுக்கும் ஆத்மீகத்துக்கும் பித்திடக்கூடிய வீடுகளாக நம்முடைய வீடுகளை ஆக்கி வைப்பானாக இஸ்லாத்தினுடைய அனந்தார்கள் பிறந்து வளர்ந்த இடங்களாக நம்முடைய வீடுகளை அல்லாம் ஆக்கி வைப்பானாக வரமத்து